வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபது பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் சே சசிக்குமார் தவறான தகவலை பரப்பியதாக நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்ட வீடியோவை ட்விட்டர் இணையதளம் அதிரடியாக நீக்கியுள்ளது தொழில் மற்றும் சமூக பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் அவசியமாய் உறுதி செய்துடல் வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கொரோனா வைரஸ் எதிரொலியாக சிறிய வழக்குகளில் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எழுபத்தி நான்கு பேர்களில் கைதிகள் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மத்திய அரசின் கல்லூரி சிபிஎஸ்இ ஆசிரியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வருகிற ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதற்கு நான் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான் தமிழர்கள் மிகப்பெரும் சுரண்டலுக்கு உள்ளாவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொரோனா பராமல் தடுக்க மாநில அரசுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இன்று நாடு முழுவதும் ஒருநாள் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து எழுநூறு ரயில்கள் ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பட்ஜெட் தொடரை ஒரே நாளில் முடிக்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது இந்தியாவில் கொரோனா தாக்கத்தால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரணம் வழங்குமாறு மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி வலியுறுத்தியுள்ளாா் மத்திய பிரதேசத்தில் பதவி விலகிய இருபத்தி இரண்டு காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஜே நட்டாவை சந்தித்து அவரது முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் வசுந்தராஜேவுக்கு நடத்தப்பட்ட கரோனா தொற்று சோதனையில் அவருக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது பாலிவுட் படகி கனிகா கபூருக்கு கரோனா வைரஸ் தொற்று இருப்பது தற்போது உறுதியாகியுள்ளது அசித்ரோமைசின் ஹைட்ராக்சி குளோரோக்குயின் மருந்துகளை கொரோனா பாதிப்புக்கு பயன்படுத்தலாம் என்றும் இரண்டு மருந்துகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்தலாம் என தெரிய வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் கொல்கத்தாவில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக மோதல்கள் விடுத்துள்ளன கொரோனா வைரஸ் உலகையே ஆட்டிப்படைத்து வரும் நிலையில் தங்களது நாட்டில் ஒரு பாதிப்பும் இல்லை என்று வடகொரியா அறிவித்துள்ளது கொரோனா வைரஸால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானில் நெருக்கடி நிலை மூன்று வாரங்களில் குறையும் என்று அந்நாட்டு அதிபர் ஹசன் ரவ்கானி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் குறித்து அமெரிக்கா புலனாய்வு பிரிவினர் விடுத்த எச்சரிக்கையை ஜனாதிபதி டிரம்ப் அலட்சியம் செய்தார் என வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது குடியரசுத் தலைவருடனான சந்திப்பின்போது கொரோனா பாதிப்பு கொண்டதாக கூறப்படும் துஷியத்தை சந்திக்கவும் இல்லை கை இல்லை என்று குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னேவுக்கு சொந்தமான மதுபான ஆலையில் ஜிம் தயாரிப்பு நிறுத்தப்பட்டு கைகொழுவும் சானிடைசர்கள் தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரிக்கெட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சுய ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என கூறி நடிகர் தனுஷ் அவரது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்